சத்குரு சுவாமிகே ஜெய குரு கிருபையால் கற்க பாகதம் கோபிகா ஜீவன ஸ்பரணம் கோவிந்தா கோவிந்தா முப்பத்தி ஆறாவத்தியாயம் கண்ணனுக்கு வந்து அழைப்பு வந்துடுறது அக்ரூரரை வச்சு கண்ண கோகுல இது கோகுலத்திலேருந்து மத்துரை கூட்டுனு வரணும்னு அக்ருவர் அனுப்புகிறான் கம்சன் அதை அக்ருவர்கிட்ட சொல்கிற சந்தேகம் அதுக்கு முன்னால் அரிஷ்ட ஆசுரன் அரிஷ்டாசுரனை வதம் பண்ணுறதும் காண்பிக்கிறார் சுக்கபிரம்மரிஷிகள் ஏற்கனவே மூலத்தை பார்ப்போம் அர்த்தத்தை பார்ப்போம் அடுத்த தருகி அப்படி இருக்கிற போது அந்த அப்படின்ன அர்த்தம் அந்த பல எப்படி அந்த பகலில் அவர்கள் யுகல கீதத்தை பாடுகிறார்கள் கோபிகைகள் அப்படி வந்து கண்ணன் அனுபவிக்கிறார்கள் அப்படி அப்பா ரொம்ப பொல்லாத பதினோரு வருஷம் அதிகமாக எல்லா விதத்திலையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அவர்களை கொடுத்து ரட்சித்து எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாள் பட்டுன்னு திரும்பி பார்க்காமையே பட்டுன்னு ஓடி போயிட்டானேன் அப்புறம் திரும்பியே வரவில்லை அங்கே பலராமர் தான் வந்தார் கண்ணனுக்காக உத்தவர் வந்தார் அவர் வந்து வந்ததுக்கு கண்ணன் அவரை கோபிகைகளுடைய பக்தியை பார்க்குறதுக்காக பிரேம பக்தியை பார்க்குறதுக்காக அவரை அனுப்பிச்சிருக்கான விஷயம் வேறுனு இல்லை வரவே இல்லையே அப்படி அவர்கள் ஆனந்தத்தில் ஆனந்த சாகரத்தில் இருந்தார்கள் பக்த பிரம்மானந்த சாகரத்தில் இருந்தார்கள் அதுதான் சரியான விஷயம் அப்படி இருக்கிற போது அரிட்டன் ஒரு அசுரன் அவன் நான் நம்ம கம்சனுடைய அடியாள் அவன் வந்து ரிஷபாசுரா ரிஷப ரூபம் அதாவது பெரிய மா காளமாடு ரூபத்தை எடுத்துகிட்டு மகா ம கதின்னா அந்த திமிழ் திமில் பேர் அப்போது காக்குஸ்தன் ஏன் வந்தது பேர் அது முன்னாலே பார்த்துக்கோ ஞாபகம் இருக்கேன் பத் ஒம்பதாவது ஸ்கந்தத்தில் அத்தியாயம்னு நினைக்கிறேன் இல்லை பத்தொம்பது அத்தியாயம் பத்தொம்பது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது அந்த இந்திரன் வந்து ஒரு கக்குதி அதாவது ஒரு ரிஷப ரூபத்தில் இருந்து இருந்தான் அவனுடைய திமில் ஒரு ராஜா இருந்து இந்திர தேவர்களுக்கு சகாயம் பண்ணி அசுரலை முடித்தான் அவனை பெரிய அதனாலேயே பேர் வந்தது காக்குஸ்தன்னு பேர் வந்தது அப்படி கக்குதினா திமிழ் பெரிய திமிழ் இருக்கும் அந்த காலம் அடுக்கு அந்த திமிலோட குழம்புகளோட குர அந்த குழம்புகளால் அப்படி பூமியை உதச்சி அந்த பூமி வந்து உதச்சு அதனால் நடு நடுங்கிறது பூமி குலுங்கிறது கம்பையன் மகிம் இப்படிப்பட்ட பூமியை வந்து கம்பையன் இப்படி குலுங்க செய்து கொண்டு கரத்தரம் கடுமையாக ரமான அதாவது ங்காரம் ங்காரம் அப்படி முக்காரம் போட்டு மகிம் எப்படிப்பட்ட பூமியை காலால் கீறிண்டு பதா வெளிக்கண்ண காலால் கீறி உதற்றி அதை பிளந்துட்டு மேலே தூக்கிட்டு வாழை மேலே தூக்கிண்டா அதுக்கு என்ன ஒரு இதுன்னா ஒன்று அது வந்து மூத்திரம் பெய்யும் சாணத்தை போடும் இல்லைன்னா அதுக்கு வந்து கோபம் வந்ததுன்னா அது காமிக்கும் அது அப்படி மா மேலே உதத்தின்ட்டு கொம்பு கொள்ளை நுனியால் விஷானாகிரேன கொம்புகள் அதுக்கு நான் ரெண்டு கொம்புகள் இருக்கேன் அந்த நுனி வந்து அப்படி ஒரு கூர்மையா இருக்கும் அப்படிப்பட்ட கூர்மையான கொம்புகளோட வரக்கூடிய இடங்கள்ல எந்த எந்த இடைஞ்சல்கள்லாம் இருக்கும் மண்ணாங்கட்டிகள் வப்ராணி அந்த தடங்கல்கள் எல்லாத்தையும் தடங்கள் என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் குத்தி தூக்கி கொண்டு அதாவது தூக்கி அதாவது வர வழியில் ஏதாவது இடைஞ்சல் இருந்தால் எல்லாத்தையும் தூக்கி கும்பால் தூக்கி தூக்கி போட்டுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாணத்தையும் மூத்தத்தையும் வெஞ்சிக்கொண்டு அப்படி ஸ்தப்தலோஜனாக இமையும் கொட்டாமல் கண்களோட கூடி இருக்கக்கூடும் அந்த கோஷ்டம் அந்த கோகுலத்திற்கு அந்த வந்தான் அந்த வந்தானையா அப்படின்னு ஒரு அரிஷ்டன்னு சொல்லப்பட்ட கம்சனுடைய அடியா கடுமையானரமான அப்படி நிர அப்படிப்பட்ட எல்லா பசுக்களுக்கும் அப்புறம் ஸ்திரீகளுக்கும் கர்ப்பங்கள்லாம் பயத்தால் அகாலத்தில் விடராப்பில் போயிடணுமோ அகாலத்தில் விடராப்பில் பண்ணுமோ அப்படி வந்து ஒரு கர்ஜனை பண்ணிட்டு ஹூங்காரம் பண்ணிட்டு அந்த முக்காரம் பண்ணிட்டு ரம்பமான முக்காரம் பண்ணிட்டு வராமல் அந்த இதெல்லாம் பசுக்கள்லாம் பயந்து போகிறது ஸ்ரீகள் பயந்து போகிறாரு அப்படிப்பட்ட ரிஷபாசனுடைய திமில் மலையோ அப்படிங்கிற மாதிரி மலையெல்லாம் அப்படி உயரமாக மலை சிகரம் மாதிரி இருக்குது அப்படி சின்ன குட்டி மலை மாதிரி இருக்குது அந்த மலை மேகங்கள்லாம் அப்படி தங்குமோ அது வந்து விசிராந்தி எடுத்துக்குமோ அது ரெஸ்ட் எடுத்துக்குமோ அப்படிங்கிற அப்பில் அப்படி ஒரு ஒரு உயர்ந்த திமிழ் அதான் கக்குதி ககுதி அப்படி இருக்குது திமில்ல அப்படி ஒரு பெரிய ஒரு சரீரத்தோட அந்த காலமாடு சரீரத்தோட பெரிய ஒரு திமிலோட கா வாழை தூக்கிண்டு சாணத்தையும் போட்டுட்டு ஊக்கம் முக்காரம் அப்படி வந்து கோகுலத்தையும் ஒரு பயங்கரம் பண்ணிட்டு பயப்படுத்தின்னு வரானவன் அப்படின்னு பார்த்தான் சுக்கர் சொல்றார் பரிசு இப்படி இருக்கிற போது இப்படி இருக்கிற போது அந்த கண்ணனுடைய விரகத்தால் பகல் வேலையில் பார்க்காமல் வருத்தப்படும் கண்ணனையே பற்றி பாடி கா சாய்ந்த வரபோது அந்த விரகமெல்லாம் தீர்ந்து அப்படியோ ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கார்கள் அப்போ அப்படின்னா அவர்களுக்கு வந்து ஏதோ வீட்டு வேலைகள் மற்ற வேலைகள்லாம் ஏதோ பேருக்கு நடக்கும் நாங்கள்லாம் சஞ்யானம் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் ஏதோ நடக்கிறது ஒழிய அது வந்து அந்த ஒரு பிரயத்தனத்தால் ஒரு ஈடுபாடோடு இல்லாமல் அப்படிதோ கர்மா பண்ணுறது அப்படியே பண்ணிட்டுருக்கேன் ஹிருதயத்தில் மனசில் ஏதோ ஓடினுக்கிறதுலாம் அவர்களுக்கு சதா கிருஷ்ண தியானம் கிருஷ்ண ஸ்மரணம் கிருஷ்ணம் இருந்தது அப்போ மறப்பதுங்கிறது இல்லை விஸ்மர்த்தும் நெய்வசக்கணும் பின்னால் சொல்லுவார் மறக்கவே முடியலன்னு அப்படி இருந்தார்கள் அவர்கள் அப்படி நமக்கு இருக்கணும் இல்லையே இருக்கணும் அப்போ அதுக்காக தான் சொல்கிறது இப்போ கேட்கணும் இதை கேட்டால் ஞாபகப்படுத்தின்னு சொல்லணும் இப்படி இருக்கிற போது அரிட்டங்கிற அசுரன் கால ரூபத் காலம் மூணில் வரும் அவனுடைய திமில் வந்து பெருசப் பருத்து இருக்குது உயர்ந்து இருக்குது திருடமாக இருக்குது குழம்பால் வந்து அப்படியே கீறான் கீறி அதை வந்து பள்ளம் பண்ணுறா அப்புறம் கீறி செய்து கொண்டு பூமியே கம்பம் மாறுது பூமி கம்பம் சொல்லுவார்கள் இல்லையா அப்படி நடுங்க செய்து கொண்டு கரகரத்த குரலாக நான் எங்கள் குரல் மாறுது அப்படின்னா ஆசூரன் இல்லை அப்படி உரிமையின் உரிமையுண்டு ஒரே சத்தம் போட்டு உரிமின்ண்டு வாழை மேலே தூக்கிண்டு தான் கொம்பு நுனி அது கொம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கூராக இருக்கும் அப்படி இருக்கும் அந்த கொம்பு நூனியால் துறையை குத்தி குத்தி மண்கட்டியை உடைச்சி அதில் வார் இறைச்சி அப்போ என்னாகும் தூளாக இருக்கும் அது காற்றுல பறக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு இது ஒரு மண் புயல் மாதிரி புழுதி புயல் மாதிரி ஆகிடும் அப்படி மண்கட்டியை வார் இறைச்சின்ட்டு அப்படி வராங்க அங்கங்கே வரபோது வாழை தூக்கிண்டு மூத்திரத்தை விஞ்ஞிண்டு சாணத்தை போட்டுண்டு இவன் கொட்டாமல் உற்று பார்த்துண்டு எங்கடா கண்ணன் இருக்கான்னு அவன் பார்த்துன்னு வரான் அவனும் கண்ணன் எங்கடா இருக்கான்னு பார்த்துன்னு தான் வரான் அவனும் அவன் துஷ்டனாக இருந்தாலும் அசுரனாக இருந்தாலும் அவனும் வந்து பரமாத்மாவு தேடி தான் வரான் அப்போ கோகுலம் தான் வரவன் வந்து அவன் யார் கம்சனுடைய அடியாள் கம்சனுடைய வேலைக்காரன் அசுரன் கடூரமான ரொம்ப கொடூரமான ரொம்ப கடுமையான முழக்கம் சத்தம் போட்டு வரான் வர்றதில் அவன் வரக்கூடிய அந்த வேகத்தாலையும் அந்த சப்தத்தாலையும் அதிர்ச்சியாலையும் அந்த அதிர்ச்சி இருக்கு இல்லையா ஒரு பயத்தால் பசுக்கள் கோபிகைகள் இவர்களுக்கெல்லாம் பயம் ஏற்பட்டு கர்ப்பங்கள்லாம் அகாலத்தில் கலைஞ்சு போடுவோம் அப்படிங்கிறாப்புல ரொம்ப அந்நியாயமாக இருக்குது அவனுடைய திமிழை பார்த்து திமிழ் அந்த அப்படி ஒரு கடுமையான கொடுமையான திடமான சின்ன மலை மாதிரி இருக்குது அப்படி இருக்கக்கூடிய மேகங்கள்லாம் வந்து உட்கார விசிராந்தி எடுக்கிறாப்பில் அப்படி ஒரு துமிழ் இருக்க கவுதி இருக்குது கொம்புகள்லாம் கூர்மையாக இருக்கக்கூடிய கொம்புகள் அதை பார்த்து அப்படிப்பட்ட காலி கா காளையை பார்த்து கோப்பர்களும் கோபிகைகளும் கூரிய கொம்புகளாக இருக்குது ரொம்ப திடமாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அது வந்து கத்தி மனமா இருக்குது அப்படிப்பட்ட ரிடபத்தை பார்த்து கோபங்களும் கோபிகைகளும் பயந்து போனார்கள் பசுக்கள்லாம் என்ன இருது அப்படியே கொட்டில் விட்டு ஓடிப்படுது கோகளை விட்டு ஓடிப்படுது எல்லாம் ஏன்னா அப்படி ஒரு இது தன்னுடைய இதால குழம்புகளால் பூமி அதிர செய்கிறான் அந்தன்னுடைய கொம்புகளால் எல்லோரும் குத்தி கொண்டு போட்டு போனவங்க இருக்குது அப்படி சீனு பயங்கரமாக வரான் அப்போ இவர்கள் எல்லோருமே பசுக்களும் கோபர்களும் கோபிகளும் பயந்தார்கள் பசுக்கள் பயந்து கோகுலத்தோடு வழியில் ஓடுறது அப்படி இருக்குது மேலே ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் सर्वे கிருஷ்ணேவி தீகலம் வயவிதம் கிருஷ்ணேவி அது வீட்சோலம் வயவிதம் मेष्ट्यति गिराश्वा वृषासुर उपावयती गोपाल पशुर्म यासी किमसत्म मेष्ट गिरास वृषासुर उपावयते गोपाल पशुर्मंद किमस बलदर्पहा हम दुष्टा तम दुरात्मस्फोट्य अचुरोम तलशब्देन कोपयन बलदर्पहां दुष्टाधा दुरात्मस्फोट्यचुरोम தலசப் கோப்புரம் செம் பிரசாரியவஸ் ஹரி சோப்பியம் கோரிஷே வின் உச்சன் பமன்மேகிருஷ்ணே புஜா பிரசாரியவஸ் ஹரி சோப்பியம் கோரிஷா குரேனி அக்ரேண அவனி குரேன அவனி உச்சன் பமன்மேக ூர்ணம் இசந பத்தாவது பார்ப்பேவிப்போம் முப்ப அம் ரிஷ்டாசன் முடிக்க போறார் முப்பத்தாவந்திரசம்க்கணபூர்வம் கிருஷ்ணேவிம்யு பகவீ கோகலம் பயவிதம் கிருஷ்ணே தேவிந்தம் சரணம்யுவீலம் பயவிதம் ेष्टे ती भेष्ट मेष्ट गि आस्वास्य वृषाचल मुहूयते गोपाल पशुर्बंध सी किसत्तम कि आसत्म कि மாபை கிரஸ்வாசிய வஷாசருப்பூயதி கோபாலை பசுர்ம ராசிதை கிம்தம அசத்தமலதர்ப்பா விமியாஸ்ஃபோட்டியச்சுரிஷம் தலசேனோன் பலதர்ப்புஷ்டாம் ட்விதாத்மனஸ்போட்டோரிஷம் இஸ்ஃபோட்டியச்சுரிஷம் தலசென கோப்ப சகியுரம் சோோம் பிரசாரியவி ஹரி சோப்பியம் கோப்போரிஷரே வமுல்லி உதத் புச்சன் புவன் மேக கிரா கிருஷ்ண உதிரவதி சேபு பிரசாரியவஸ் ஹரி சோப்பியம் கோப்பிரிஷரே வமுல்லி உயன் புவன் மேக கிரா கிருஷ்ணம் உப்ரவத் அகிரணஸ்தா் தப்லோச்சனோச்சு கட்டாட்சிப்பிரவத்து அச்சுத்தம் கட்டாட்சி திரவம் இந்திரமுக்தோ அசனிர்யா பத்தாவது ஸ்லோகம் ஆறு பார்ப்போம் இப்படி கம்சனுடைய அடியாள் அசுரன் அவன் கோகுலத்தில் பயத்தை ஏற்படுத்தி முடிப்பதற்காக வருகிறான் அப்போது இந்த கோபர்களும் கோபிகைகளும் அவர்கள் எல்லோரும் அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணகிருஷ்ணா அப்படின்னு கோவிந்தனான கண்ணனை சரணமடைந்தார்கள் அப்போ வந்தார்கள் அதான் எப்பவுமே ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம ஸ்ரீகிருஷ்ண சரணம் அம ஸ்ரீ கிருஷ்ண சரணம் அமன் அடைந்தார்கள் அப்போது கிருஷ்ணனும் அப்படிப்பட்ட பகவான் அபி அப்படிப்பட்ட பகவான் அவனுக்கு வந்து பலம் ஞானம் பலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் எல்லாம் இருக்கக்கூடியவன் அப்படி இருந்தாலும் கோகுலத்தில் பயந்து ஓடுவதை பார்த்து பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படி கிரா அவனுடைய வார்த்தைகளால் நான் சமாதானப்படுத்திட்டும் அவர்களை ஆஸ்வாசப்படுத்திட்டு சமாதானப்படுத்திட்டும் அவர்களை ஆறுதல் சொல்லிவிட்டு பிஷாசனை பக்கத்தில் கூப்பிட்றேன் ஏது விட்டா டே வடா மூடா மூடானே பயப்படுத்துறதுக்காக இந்த பசுக்களை பசுக்களையும் இடையர்களையும் உனக்கு பயப்படுத்தப்பட்டவர்களால் உனக்கு என்ன பிரயோஜனம் இப்படி பயப்படுத்துறனாலும் என்ன பிரயோஜனம் பயப்படுத்து என்ன பிரயோஜனம் அதனால் கஷ்டம் கொடுக்குறவர்கள் கெடுதல் செய்கிறவர்கள் துஷ்டத்தனம் சேரக்கூடியவர்கள் தீங்கழைக்கிறவர்கள் பாப்பம் செய்கிறவர்களுக்கும் துர்ப்புத்தி கொண்டவர்களுக்கும் ஒன்ன மாதிரி கொழுப்பு கர்வம் திமிரு இருக்கிறவங்களையும் அடக்குவதற்காக நான் இருக்கேன் பார் இந்த இருக்கேன் பார் அப்படின்னு கிருஷ்ணன் கை தட்டி கை தட்டக்கூடிய சப்தத்தால் அரிட்டன மறுபடியும் கோபம் ஏற்றி விடணும் அவன் ஏற்றி உடணும் இல்லையா ஏற்றி விட்டதான் வந்து வருவான் எல்லாரையும் விட்டு வந்துடுவான் ஏற்றி விடணும் ஏற்றி விட்டு கிளப்பி விடணும் கிளப்பி விட்டு ஏற்றி விட்டதுக்கு கை தட்டி மல்ல இதை தொடையை தட்டி மாதிரி செஞ்சு தோழனுடைய சர்பத்தினுடைய கோபம் ஊட்டப்பட்ட அந்த அரிஷ்டாசு அந்த சக்கியம் அவனுடைய பக்கத்தில் இருக்கிற கோப்பன் அவன் கூப்பிட்டு அவனுக்கு என்ன புண்ணியம் பண்ணாலும் தெரியல அவனுடைய தோளில் ஒரு கையை போட்டுன்னு அவனுடைய ஸ்டைலாக நிற்கிறான் பார்த்து அந்த அரிஷ்டாசனும் குழம்பால பூமியை கிரிண்ட அந்த பாலாவில் உயரை தூக்கி அவ்வளவு உயரமான நீளமான வால் போல் இருக்குது உயரத்திற்கு அப்படி சொடிக்கிறான் அதனால் மேகங்கள்லாம் சுழலும் போல் இருக்குது அப்படி கோபமடைந்தவன் குருப்தான் அப்படி கோபமடைந்தன் வந்து கிருஷ்ணன் பக்கத்தில் வந்து சேர்ந்தான் அப்போ அக்ரன்யஸ்த விஷானாகிரகம் முன்னால் அந்த ரெண்டு கொம்புகள் இருக்கு அந்த கொம்புகளை தலையை ச சாட்சி அப்படி சாட்சி பண்ணால் வட்டிகளாக இருக்கிறது அரிதாண்டலை அப்படி துணி விட்டா முன் பக்கத்தில் நீட்டாப்புல இருக்கும் அந்த கொம்புகள் வந்து நுனியும் வந்து கூற நம்ம கூறாக ரொம்ப கொடுமையாக கூறாக இருக்குது கனமாக இருக்குது பலமாக இருக்குது அப்படி ஸ்தப்திருக்க யோசனை அசைவில்லாமல் அந்த ரத்தம் மாதிரி செவந்த கண்களோடு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அவன் வந்து அந்த வந்து கடைக்கண்களால் அப்படி குறுக்கப்பா அப்படி ஒரு காமிக்கிற உதாரணத்துக்கு சொல்றார்கள் அப்படி வேகமாக நேர கிருஷ்ணன் வரான் அவன் கிருஷ்ணன் வரான் பார்ப்போம் ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து கிருஷ்ணகிருஷ்ணா கிருஷ்ணகிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண சரணம்ம ஸ்ரீ கிருஷ்ண சரணம்மன் அப்படி சத்தம் போட்டுந்து அந்த கோபஹர்களும் கோபிகைகளும் கோவிந்தனை சரணமடைந்தார்கள் பயத்தால் நம்ம ரெண்டு நடுங்கு போயிருக்கு கோகுலமே நடுங்கு போயிருக்கு அதை பார்த்து பகவான் கண்ணன் பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படி ஒரு அபய குரல் கொடுக்குறோம் அபய சப்தத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்தும் செஞ்சு ரிஷாசுரனை பக்கத்தில் கூப்புறேன் ஏ துஷ்டா அடைய முட்டால இந்த பயந்தில் நடுக்கக்கூடிய கோபுரங்களையும் அந்த பசுக்களையும் மிரட்டியும் விரட்டுறதுனால என்னடா பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் ஒன்ன மாதிரி கெட்ட எண்ணம் கொண்ட துஷ்ட செயல்கள் கொண்ட கெட்டவர்களை கெட்ட செயல்கள் செய்யக்கூடிய அவர்களுடைய வலிமை கர்வம் அவருடைய அந்த பராக்கிரம்ங்கிறது அதை வந்து முடிப்பதற்காக தோணாக இருக்கேன் பார் அப்படின்னு திமிரு திமிரு கர்வம் அதனுடைய பராக்கிரம் வந்து முடிப்பதற்கு நான் ஏற்கம்பார் அப்படி தோலை தட்டி கை தட்டி அந்த சப்தத்தால் அரிட்டனை விட்டான் கோபமடை செய்கிறான் விட்டான் கண்ணன் அப்போது கண்ணனுடைய கைகள் எப்படி இருக்கு பெரிய மலப்பாம்பு மாதிரி அனக்கொண்டா சொன்னேன் அனக்கொண்டா மாதிரி மலைப்பாம்பு மாதிரி நீண்ட பாம்பு மாதிரி தன்னுடைய கையை நண்பனுடையும் அந்த ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கான் ஒரு கோபம் அவனை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லி தோளில் வந்து கை போட்டு கிருஷ்ணன் ஸ்டைலாக நிற்கிறானுங்க எல்லாம் வெண்ணை கோகுலத்து வெண்ணை சாப்பிட்ட தெம்பு அவனுக்கு இப்படி கோபம் ஊட்டப்பட்ட அந்த அரிஷ்டாசுரனும் அரிஷ்டனும் அவன் வந்து காளமாடு ரூபத்தில் இருக்கானேன் குழம்பால் தலையை கீரிண்டு க புழுதியை கிளப்பி விட்டுண்டு உயர தூக்கி மேகங்களால அந்த நீளமான தன்னுடைய மேகங்களை அடிச்சு சுழட்டி விடுற மாதிரி கோபத்தோட கிருஷ்ணனை வரட்டு கொம்புனுடைய நுனிகள்லாம் நீளமா இருக்கு கூர்மையா இருக்கு வர்த்திகளா இருக்கிறது செங்குத்தா இருக்கிறது நீளமான குறுக்க வாட்ல நெடுக்க மாட்டல அதாவது அரிசாண்டலா வச்சு நீட்டிண்டு ரத்தம் மாதிரி கண்கள்லாம் செவந்துருக்கு எமை கொட்டாம பார்த்துன்னு குறுக்கா கண்ணனை உத்து பார்த்துந்தேன் இந்திரன் வந்து வஜ்ராயத்தை போட்டால் எப்படி வேகமாக வருமோ இந்திரனுக்கு அவனுடைய ஸ்டாண்டர்ட் ஆயுதம் வஜ்ராயும் அதே வந்து தப்பே போகாது அப்படிப்பட்ட இந்திரன் போட்ட வஜ்ராயுதம் மாதிரி வேகமாக ஓடி உமையோடு சொல்கிறார் சுகபிரம்மிகள் அப்படி கண்ணனை நோக்கி அந்த ரிஷபாசுரன் ஓடி வருகிறான் அடுத்தது பதினொன்றாவது ஸ்லோகத்துலேருந்து கிரகித்வா சிருங்கயோ கிரகித்வா சிங்கயோஸ்தம் கிரகித்வா சிங்கயோஸ்தம் அஷாசபகவான் கஜ பிரிய சிறங்க அஷ்டபோவான் கஜ பிரிய சோபவித்தோ பகவரு சுவரம் ஆபத்தின் ஹாஸ்வின்னோமூர்ரம் भगवता सत्वरं आपतने சோபவிோ பகவா புனரு சுவரம் ஆதரஸ்வின்னோ ந்பசன் கிரோமூர்ச்சி தபம் ஷோ निष्पीडयामास பதாசமியூத்தீட कृत्वा வரம் जगान ப तमा தமாபர்திருங்கோ பரா சமியூதலே நீடையமயமும் வரம் கிருப்பணோபன் மூத்தசகத்தை சமுசுஜன் க்ஷிபிக்ஷா ஜமகம் நிருத்தரையும் புஷ்பை கிரந்தோரிமீரா அசர் கே வமன் மூத்தம் மூத்தமசத்தை சமுசன் க்ஷிபம் பாதன்னமஸ்தே ஜமக்கம் நிறேர்த்த க்ஷம் புஷ்பை கிரந்தோரிமீடரே சுராம் ககூம் ஹுவ துயமான ஹம் வேஷோஷம் சபலோம் நயனோத்சவா ககூமான துஜாதிஷோ சபலோம் நயனோத்சவ பதினஞ்சி பதினொன்று பாஞ்சி மருடிம் பாம் மூலத்திசேப்பம் பூர்வார்த்தம் அரிஷ்டாசுர வரை முடிக்கிறார் அஷ்டபதா சகவான் கஜ பிரீங்கம் அஷ்ட பிரோ வாக பகவம் எத சோபவிோவரு சுவரம் ஆபஸ்வின்னோ நுவசன்னோதமூ சோபவிோ பகவந்த புனரு புனரும் ஆதஸஸ்வின சர்வங்கோ நசதமூரி தமாரம் ஸம் நிங்கோ பத சமியூத்தலே நீடைய மாசாரம் வரம் கிரு விஷாணினமா தபரந்தம் கிருஹிய சங்கோ பராசிரியம் நிபத்தியூதே நீடையமும் வரம் கஷாணின அப்போ அசே வமன் மூத்த சகத் சமஸ்திரேஷ்ணம் நிருத்தரே கிரந்தோரிமே சுராம் ககம் ஹுவமான யனோத்சவம் ககிம் ஹோ துஜமானம் சபலோ கோபீனோவா கிருஷ்ணா